அவர்கள் கூறினார்கள் நான் உறங்கிக் கொண்டிருந்த கனவில் ஒரு பால் கோப்பை என்னிடம் கொண்டு வரப்பட்டது உடனே அதிலிருந்த பாலை நான் தாகம் தீரும் அளவுக்கு குடித்து அது எனது நக கண்கள் வழியாக வெளியேறுவதை பார்த்தேன் பின்னர் மீதத்தை உமர் பின் ஹத்தாப் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்போது நபி தோடர்கள் அல்லாஹுவின் தூதரே அந்த பாலுக்கு தாங்கள் என்ன விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கல்வி என்று கூறினார்கள் இதை இபுன் உமர்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்